நாம நேர்த்திக்கு சந்திக்கும் போது என்ன பார்த்தோம் சிறு உதவி ஒருத்தர் செய்திருந்தாலும் அதை மறக்காமல் இருக்க வேண்டும் இதுல முக்கியமானவர் பகவான் தான் நாம ஏதான சின்னதா ஒண்ணு பண்ணிருந்தா கூட அதை கூட பகவான் மறப்பதே இல்லை நாம செய்திருக்கிற பாபங்களை அல்ல நாம செய்திருக்கக்கூடிய நன்மைகளை அஜாத்த சுக்ருத்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன் அஜ்ஞாத்த சுக்கிருத்தம்னா சுக்ருத்தம் நன்கு செய்யப்பட்டது அஜ்ஞாத்த சுக்ருத்தம் தெரியாமலே நன்கு செய்யப்பட்டது இது பொருள் அந்த வார்த்தைக்கு இது பொருள் இப்ப நாம ஒரு வாழ்க்கை வாழ்க்கை நன்னா இருக்கோம் விஷயங்க எதுனால் இருக்கலாம் நம்மாழ்வார் சொல்றார் வரவாறு ஒன்று இல்லையால் வாழ்வினிதாள் வாழ்வு இனிக்கிறது ஆனா எதுனாலையும் வாழ்க்கை இனிக்கிறதுன்னு கேட்டா எனக்கு தெரியல நான் தானும் போன பிறவிலோ முற்பிறவிகளிலேயோ புண்ணியம் சேர்த்து வைத்திருக்கிறேனா தெரியலையே நான் அப்படி ஒண்ணு எப்பவும் புண்ணியம் தெரியல ஆனா இன்னைக்கு வாழ்க்கை இனிக்கிறது அப்படி இருக்கிறச்சே எது காரணம்னே எனக்கு தெரியல ஆனா இனிக்கிறது ஏதோ நல்லது நடந்திருக்கணும் அதனாலதான் இனிக்கிறது இப்ப நான் இனிப்பான பண்டத்தை சாப்பிடுறேன் அது சக்கர பண்டமா வெள்ளப்பாக இருந்தா தான் இனிக்கும் வேப்பத்த வாயில போட்டு இனிக்கிறது சொன்னா நடக்குமா அப்ப இனிக்கிறதுனாலே ஏதோ நல்லது இருந்திருக்கணும் மூலயம் எனக்கு இந்த வாழ்க்கை இனிக்கிறதுனால் நன்கு செய்யப்பட்ட ஏதோ ஒரு புண்ணியம் இருந்திருக்கும் அழுவார் சொல்றார் வரவாருன்னு இல்லையால் அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியலையே என் ஞாபகத்துக்கு இருந்து நான் பண்ணல ஆனா எப்ப நல்லதா இருக்கேனோ அப்ப பண்ணிருக்கணும்னு அர்த்தம் நல்லது பண்ணிருந்தா தான் இன்னைக்கு நல்லதா இருக்கு போறேன் தீயது பண்ணத்துக்கு இன்னைக்கு நல்லவனா நான் வாழ்ந்துட முடியாது நானே என் மனசை திருத்தி பெருமாள் போய் சரணாதிபதி பண்ணி என் தீயத்தை தொலைத்து விடுதுன்னு கேட்டால் அவள் தொலைக்கிறார் அது உண்மை மற்றபடிக்கு என்ன புண்ணியமோ அதுக்கு தகுந்த பிறவி என்ன பாவமோ அதுக்கு தகுந்த பிறவி அழ்வார் சொல்றார் வரவாறு ஒன்று இல்லையால் எப்படி நான் இப்படி வாழலன்னு எனக்கு தெரியலே ஆனா வாழ்க்கை மட்டும் இனிக்கிறது புரியருது அதை பத்தி பிள்ளை லோக்காச்சாரியர் என்பார் ஸ்ரீவசன பூஷணம் என்ற உயர்ந்த நூலில் விசாரிச்சு சொல்றார் அஜாத்த சுக்கிரத்தம் சொல்றேன் என்ன ஏதோ நல்லது பண்ணிருக்கோம் அதனாலதான் இப்ப நல்லா இருக்கும் ஆனா எது நல்லது பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியல நமக்கு தெரியல ஆனா அது பகவானுக்கு தெரியலாம் ஏதோ நல்லது பண்ணிருக்கோம்னா ஓஹோங்கிற நல்லதெல்லாம் அல்ல ஏதோ சின்னதா ஒரு நன்மை பண்ணிருக்கோம் நன்மை கூட இருக்காது தீமையா கூட இருக்கலாம் ஆனா நன்மைனு பெயர் வைக்கிற அளவுக்கு ஒரு தீமையாவது நன்மைன்னு சொல்லலாம் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்காவது ஒரு தீமை நாம பண்றோமா என்ன பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்ப நமக்கு ஞாசம் அல்ல இது சுக்கிருத்தம் இது நன்கு செய்யப்பட்டதுங்கிறத நாம அறியும் ஆனா பகவானத்தை அறிந்து கொண்டு இருக்கிறான் பகவான் அறிந்து இவர்களுக்கு போகட்டும் ஆங்கிலத்தில சொல்றாள் அது என்னாச்சு யாரோ நாலு பேர் அந்த ஊர்ல பெருமாள் உற்சவத்தை சேவிக்கணும்னு வந்தா பைய வச்சிருந்து திண்ணில தங்கினா ராத்திரி புறப்பட்டு மறுநாள் காத்தால எழுந்து போனான் பெருமாள் உடனே ஓ என் பக்தர்கள் ஒது நிழலுக்காக இவன் தென்னை கட்டி வைத்தான் அவன் பண்ணிக்கிறது தீமை ஆனா ஒரு நன்மைங்கிறது தீமையா இருந்தா கூட அத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கே இப்ப இது நடந்தது எனக்கே தெரிஞ்சிருக்கா இத போல நான் போன பிறவில பண்ணிருக்கலாம் முற்பிறவில நம்ம பொறுத்த வரைக்கும் இதுல யாரானு வந்து உட்கார போறா தேசாந்திரிகள் பக்தர்கள் வந்து உட்கார்ந்து போறான்னு நான் நினைச்சு இல்லை அந்த எண்ணமே மனசுல இல்லை ஆனா எதற்காகவோ சூதாடுவதற்காக நான் கட்டியிருந்தாலும் பெருமான் திருவுள்ளத்தில் இதை என் பக்தர்களுக்காக அவர்கள் தங்கிட்டு போனான்னு நன்மை நினைக்கிறான் அப்ப நன்மை என் பெயர் வைக்கக்கூடிய தீமையாவது இருந்தால் அந்த தீமையை கூட நன்றாகவே பெருமான் கொள்ளுகிறான் அவருடைய நினைவுல அது தெரியுது நமக்கு அது தெரியல ஆனா தான் நம்ம பொறுத்த வரைக்கும் அஜ்ஞாத்த சுகுருத்தம் அப்ப இது அஜ்ஞாத்தம்னா நமக்கு அக்ஞாசம் நம்மால தெரிஞ்சுக்க முடியாது ஆனா பெருமான் தெரிஞ்சுட்டு அதுக்கு பட்டங்க சுடுறாராம் இதே போலான்னு ரெண்டு மூணு இடம் சொல்றான் ஒருத்தருக்கு மூணு பொண்கள் ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ கல்யாணம் பண்ணி குடுத்துட்டார் ஒரு பொண்ணை பரங்கி மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இன்னொரு பொண்ணை விராலி மலையில கல்யாணம் கொடுத்தார் மூணாவது பொண்ண திருமாலினோள மலையில கல்யாணம் கொடுத்தார் உயர்ந்த திவ்வதேசன் வள்ளல் மாலினஞ்சோழ மலாளர் பள்ளி கொள்ளுமிட தடிகொட்டிட கொட்டுமாக நீ கூடி கூடலே என்ற அண்டாருடைய பாசுரம் திருமாலினோள மலை கள்ளழகன் சித்ரா பூர்ணம் ஆத்துல அங்குற இழங்குறது அழகிற அவ்வளவு ஆச்சரியம் அந்த இடத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு யாரோ கல்யாணம் விசாரிக்கிறதுக்கா உந்தா மூத்த பெண்ணை இங்க கொடுத்திருக்கேன் இரண்டாம் பெண்ணை கொடுத்துருக்கேன் மூணாம் பெண்ணை திருமாலின் சோழமலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரா திருமால உடனே ஓ திருமாலின் ஊரோட பேரை சொல்லியிருக்கான் எவ்வளவு புண்ணியம் அப்படின்னு புண்ணிய கணக்கு எழுதுகிறார் இது நமக்கு தெரியுமா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் திருமாலன் சோழமலைங்கிற ஊர் பெயரை சொல்றது புண்ணியம் தர்மச்சந்தாலும் பண்ணி கொடுத்திருக்கார் கொடுத்தவர் வார்த்தை சொன்னே பெருமாள் தெரியாம ஒரு நன்மை செய்யப்பட்டது அல்லவா இப்படி சிறு சிறு செயல்களை நாம் செய்தாலும் என் ஊரை சொன்னாய் என் பேரை சொன்னாய் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய் பெண்ணை கட்டி வச்சு என் அடியார்கள் ஒதுங்கினார்கள் அவர்கள் விடாய் தீர்த்தாய் மாட்டை அடிக்கிறதுக்காக கோவிலுக்குள்ள போறான் மாடு கோவிலுக்குள்ள போச்சு இவனும் துரத்திண்டே கோவிலுக்கு தின்னாடி வரான் மாடு கோவில பிரதக்ஷணமா சுத்திட்டு இவன் கம்பெடுத்து பிரதக்ஷணமா சுத்தி வந்தா அடிக்கிறதுக்காக பெருமாளுடனே என் கோயிலை பிரதட்சணம் செய்தான் வளம் வந்தான் அப்படின்னு அவன் செஞ்சதாரியம் தப்பு பசுமாட்டை அடிக்கப் போனது தீமை ஆனா அதன் நன்மைன்னு பெயர் வைக்கிறாப்ப ஒரு தீமை இதத்தான் அஜாத்த சுக்கிருத்தம் சொல்றோம் ஆனா அதுக்காவது ஏதாவது ஒரு நன்மை நம்மகிட்ட இருக்கணும் அந்த நன்மை இல்லாத பொடுத்துன்னா பெருமாள் என்ன பண்ணுவார் சொல்லுங்க அதனால ஏதோ ஒரு விதத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும் அந்த சிறு நன்மை புரிந்தாலும் பெருமானத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறார் இப்ப யோசி பாருங்க நாம நம்ம யாரும் பெரிய பெரிய நன்மைகள் பண்ணா கூட மறந்து போய்டுவோம் ஆனா நம்ம ஒரு சிறு நன்மை பண்ணிருந்தா கூட பெருமாளத்தை மறக்காமல் எப்படியாவது இவனுக்கு முக்தி கொடுக்கலாமா நல்லது கிடைக்குமா அப்படின்னு அவர் யோசித்து கொண்டிருக்கிறார் நாம அவர்கிட்ட எத்தனையோ பெற்றுக்கிறோம் ஆனா அவரை ஞாபகம் வச்சுக்கிறோமா இந்த உடல் கிடைத்தது புலன்கள் கிடைத்தது இந்த வாழ்க்கை இந்த ஸ்டேட்டஸ் இந்த பணமோ அல்லது எதுவோ ஒருத்தருக்கு நூறு ரூபாய் கிடைக்கட்டும் ஒருத்தருக்கு லட்ச ரூபாய் கிடைக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது பகவான் நமக்குன்னு கொடுத்துருக்க சொல்லியும் அவங்கிட்ட எப்போது நன்றியோடு இருக்கணும் ஏன்னா லோகத்தவர்கள் யார் யார் நன்றி மறந்துடுறான்னு ஆறு பேரை பத்தி விதை சொன்னார் நாம நன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெருமானிடத்தில் நாம் நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் ஓரொரு நாளும் நம் கிருத்தஜத்தை நம்முடைய செய் நன்றியை கண்டிப்பா அவனுக்கு தெரிவித்துக் கொள்ள வண்டு பார்த்தோம் இப்படி மறந்து போயிடுவோங்கறதுக்காகத்தான் குந்தி தேவி கண்ணனிடத்திலே வண்டினாள் கண்ணா எனக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடுத்துடே கண்ணன் அத்தை கண்ணனுக்கு குந்தி அத்தை வெள்ளு அத்தைய பாத்துக்காட்டான் எதனால இப்படி கஷ்டத்தை கேக்குறேன் என்கிட்ட யார் யாரோ என்னென்னமோ நல்லது வாங்கிட்டு போறாளே உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க வேண்டியது என் அத்தை இல்லையா நீ அப்படின்னு கண்ணன் சொன்னார் குந்தி திரும்ப சொன்னா நல்லத்தை பேசுண்டா உன்னை மறந்துவிட்டு நான் விலகி போய்டுவேன் துன்பத்திலேயே இருந்து கஷ்டத்துல இருந்தா தான் எப்பவும் மறக்காம இருப்பேன் இருந்தா வைத்தியர் ஞாபகம் நோயை சரிபடிச்சு விட்டா மறந்து வாத்தியார் சுவாமி விழுத்தடிச்சுடே இருந்தார்னா நல்லா ஞாபகம் வச்சிருக்கும் பல பேர் பிஹெச்டி எல்லாம் பண்றா பாருங்க அப்ப கைடு இப்படி நாளாண்டே போகும் என்ன சுவாமினா இல்ல இல்ல நாலா இருக்கு நாலா இருக்கு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கழுண்டே போறதுன்னா கல்லே போயிட்டு இருந்தா ஞாபகம் வச்சுக்கோம் முடிச்சு விட்டுட்டா நம்ம என்னைக்கா ஞாபகிச்சு போமோ ஆனால் தான் இழுத்துடே போறோம் அதை போலயா இந்த இடத்துல எப்போதும் குண்டி பிரார்த்திக்கிறார் எனக்கு அவரை மறக்காமல் இருக்க வேண்டும் அது நேற்றுக்கு நாம கத்துட்ட பாடம் இனி இப்ப பார்க்க போறது ஆரோக்கியம் ஆருண்யம் அவிப்ரவாசக சத்தி மனுஷை சக சம்பிரயோகிரயா விருத்தி அபீதவாசக இவ்வுலகத்தில் இந்த ஆறையும் கடைபிடித்த இன்பமாக வாடலாம் எதை ஆரோக்கியம் மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் தேக ஆரோக்கியம் நோய் நொடி இல்லாமல் நிறுத்தல் இது இருந்தா தான் சுகமே எத்தனை லட்சம் லட்சமா பணத்தை வச்சிருந்தாலும் எப்பேற்பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் என்ன வாழ்க்கையில ஸ்டேட்டஸோட இருந்தாலும் பதவி இருந்தாலும் பட்ட இருந்தாலும் உடம்பு ஒழுங்கால் என்ன இருந்து என்ன லாபம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்ப மனநோயும் கூடாது உடல் நோயும் கூடாது ஆரோக்கியம் ஆந்திரண்யம் இருக்கவே கூடாது கடன் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கினான் இளங்க வேந்தன்னு சொல்லுகிற கடன் பட்டவர்களுடைய நெஞ்சங்கிறது ரொம்ப பரித்தவிக்கும் ஒருத்தர் வரிக்கையா சொன்னார் சுவாமி குறைச்சலா கடன் வாங்கியிருந்தா கடன் வாங்கினவன் கவலைப்படணும் நிறைய கடன் வாங்கியிருந்தோம்னா கடன் கொடுத்தவன்தான் கவலைப்படணும் ஏன்னா இவங்கிட்ட நிறைய கொடுத்துட்டோமே பேங்க் மேனேஜர் நம்ம பின்னாடியே போயிட்டு இருப்பார் இவங்க ஒழுங்கா திருப்பி கட்டணமே மாசாந்திர வச்சி ஒழுங்கா கட்டணமேனு இதே சின்ன வாழ்வுக்கு தான் ஆயிரம் ரெண்டாயிரம் கடன் வாங்கிருந்தா நாம தான் பயந்து பயந்து கொண்டு போய் கட்டின்னு இருக்கு போறோம் கடனே இல்லாத இருந்தா பரம திருப்தி ஏதோ தொழில் நடத்துவதற்கு வேணா கடன் தேவைப்படலாமே தவிர பலவிடங்களில் மேலை நாட்டுக்கு வழக்கம் மேற்கத்திய தேசங்களுக்கு வழக்கமே கடனிலேயே வாழ்க்கையை ஓட்டுவது ஆனா நம்ம பக்கம் பாரத தேசத்து வழக்கமே சேமிப்பில் வாழ்க்கையை ஓட்டுவது இந்த ரெண்டுத்துக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு இப்பவும் நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போனா மைனஸ் டூ பர்சன்ட் சேவிங்ஸ்ங்கிறான் ஆச்சரியமா இருக்கே அது என்ன ஒரு பர்சன்டானு சேவ் பண்ண வேண்டாம் மைனஸ்ல போடு போய்டுமானா அப்ப தாங்க சம்பாதிக்கிறதுக்கு மேல கடன் வாங்கிருக்கான்னு அர்த்தம் அந்த ஊர்ல எல்லாம் ஒரு வீடு வாங்கினோமா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கடனை கடன் குடுத்தா நம்ம வாங்கிட்டு முப்பது வருஷம் எல்லாம் திருப்பி கடை சொல்லுவா அது குறைச்சலா காட்டணுங்கிறதுக்காக முப்பது வருஷம் பெண்ண அடிமை சாசனை எழுதி கொடுத்தாச்சு கடன் பத்தனை எழுதி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் இவர் வேலையில செய்ய அன்னைக்கு வாங்கினார் ரிட்டையர் ஆன தான் திருப்பி கட்டி அந்த மாதிரி கடனை கொடுத்து கொடுத்து ஒரு பெரிய ஆபத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்வரு அந்த கடன் கொடுத்து வீட்டு கடன் எல்லாத்தையும் வேற ஒருத்தருக்கு அந்த கம்பெனிகள்லாம் வித்துட்டா அதுக்கு மேல மேல டாப் அப் டாப் அப்புங்கிறமே இதை போல மறுபடியும் மறுபடியும் கேள்விப்பட்ட வீழ்ச்சிக்கும் என்ன காரணமாச்சு எங்கோ கடனை கடன் அதுக்கு மேல கடன் அதனால கடன் இருந்தாலே சுகமாக இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கடனை குறைச்சிக்கணும் இதுக்காகத்தான் தொழில் பண்றவாளுக்கே என்ன சொல்ற உங்க பணம் இருபத்தி ரூபா போட்டால் இல்லையா உங்க பணம் முப்பத்தி ரூபா போட்டா அறுபத்தி நாலு ரூபாய் கடன் வாங்கிக்கோங்கோ அப்போ உங்க தொழில் ஒழுங்கா நடக்கும் அப்படி இல்லாமல் உங்க பணம் அஞ்சு ரூபாயை போட்டுட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கடன் வாங்காதீங்க இப்ப நாம வீடு வாங்குறோம் ஒத்தத்தையும் நம்ம போட முடியுமா சுவாமி விதிரலுக்கு என்ன அவருக்கு ஒண்ணு வாண்டாம் திருத்தராட்டர் பார்த்துட்டார் அவர் பாட்டுக்கு சுத்தியா இருந்துட்டார் நாங்க எல்லாம் சின்ன சின்னதாக சிறுகட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப எங்களுக்கு வேண்டாமான்னா அப்ப இதையான கடைப்பிடிக்கலாமே நம்மால் ஆனவளவு சொந்த பணத்தை சேமிச்சு நிறைய போடணும் கடன் பர்சன்டேஜ குறைச்சிக்கணும் இப்ப பல இடத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நாங்க கொடுக்குறோம் நூறு ரூபா பொருள்னா தொண்ணூத்தஞ்சு கடன் குடுக்கறோம் நீங்க அஞ்சு ரூபா போட்டா போறோம்னா அது கண்டிப்பா பெரிய வருடன் இன்னைக்கு இப்படியாத்தையும் இப்ப பேங்குகளிலும் சரி தலைமை வங்கியிலும் சரி இப்ப மாத்தே வர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா எந்த கடனா இருந்தாலும் எண்பதுக்கு மேல கொடுக்கவே கூடாது நிறுத்திருக்கோ இருபது ரூபாயான வீட்டு கடன் அவன் போடணும் அப்பதான் நமக்கும் பொறுப்பு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் கடன் குறைவாக இருக்க வேண்டும் நிறைவா சேமிப்பு இருக்க வேண்டும் கடன் இருந்தாதான் வாழ்க்கையே நினைச்சக்கூடாது கடன் வாழ்க்கையை ஓட்டிடவும் கூடாது அபிப்ரவாச முடிந்த அளவுக்கு பெற்றோரோட இருக்கிறது எவ்வளவு நன்மை எத்தனையோ குழந்தைகள்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்டுறாப்போ நிர்பந்தம் இங்க வேலை வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கலாம் வெளிநாட்டுக்கு போனா இப்ப நம்ம பாரத தேசத்திலேயே வேலைக்கு குறவில்லையே அவாவா எத்தனை பேர் இப்ப திரும்பி வரதுக்கு ஆரம்பிச்சுட்டா இங்கேயே வேலை பார்த்துக்கறா அப்பா அம்மா கூட இருக்கா உற்சார் உணவீரர் அக்கா அண்ணன் தம்பி அவ கூட இருந்து எல்லாரும் சேர்ந்து பகவானிடத்தில் ஈடுபட்டா ஒரு திருப்தி திருப்தி தானே இல்லைன்னா எங்கேயோ ஒரு புள்ள இருந்து அம்மா இங்க தவித்துக்கொண்டு தாரம் இங்க தவித்துக்கொண்டு பொண்ணு பிள்ளை இங்க படிச்சு வச்சிருந்து தாங்க வெளிநாட்டுல இருந்துது கட்டம் கட்டம் தானே அவ பார்ப்போம் ஏதோ பணத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டா சொல்லிட்டு இருக்கலாமே தவிர யாருக்குத்தான் மனைவியோ அம்மாவையோ குழந்தையோ பிரிந்திருக்கணுங்கிற ஆசை உண்டு ஏதோ நிர்பந்தத்தின் பேர்ல போயிருக்கா யோசித்து தாராளமா அவ முடிவு எடுக்கலாம் ஏன் நம்ம பெருமாளை சேவி சென்று நம்ம பெற்றோரோட நம்ம குடும்பத்தோட நம்ம தாய்நாட்டில் திருப்தியா நம்ம இருக்கலாமே இருந்தா அது ரொம்ப சுகத்தை கொடுக்கும் என்று சொல்றார் சத்திர மனுஷி சக சம்பிரயோகா நல்லாரோடைய கூட வேண்டும் நல்லார் ஒருவள் உழலே நல்லவர்கள் இருந்தா அவர்களோட பூவோட சேர்ந்த நாறு மணக்குன்னு சொல்றோம் நல்லவர்களுடைய கம்பெனி வேண்டும் இதான் சாது சமாதமும் சொல்றோம் நம்ம ஏதாவது தப்பா போக ஆரம்பிச்சாலும் அவர்கள் தடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவார்கள் இத பத்தி மனவாளிகள் நல்ல மனம் உள்ள ஒன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நலமது போல் நல்ல மனம் இருக்கிற வசுவுக்கு பக்கத்துல ஒரு பொருள் இருந்தா தானே அதுக்கு நல்ல மனம் கிடைச்சிருமோ இல்லையோ அதே போல நல்ல குணமுடையோர் தங்கள் யாரா நல்ல முடையோட குணமுடையவர்களோ அவர்களோட சேர்ந்திருந்தோம் அண்ணால் கூடியிருப்பவர்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி அவர்களுக்கும் அதே குணம் வந்துவிடும் அதே தீயவர்களோட சேர்ந்தா தீயகுணம் வரும் அப்ப நல்லாரோடே நட்பு வேண்டும்யா விற்திகி தனக்குரிய தொழிலே செய்ய வேண்டும் தனக்கு எந்த தொழில் நன்னா தெரியுமோ தனக்குன்னு எந்த தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தை நன்கு கடைப்பிடிக்க வேண்டும் தெரியாததுல கட்டப்பட்டு இருக்க கூடாது விற்திகி அபீத வாசகா பயப்படாம பயந்து பயந்து வாழ யார் என்ன பயிடுவாளோ பணத்தை திருடன் போடுவாளோ சொத்து திருடன் விடுவாளோ வீட்டு திருடிந்து போடுவாளோ வரவுக்காரால திருடுவாளோ அடிப்பாளோ படைப்பாளோ இப்படி பயந்து கொண்டே வாழ முடியாது நாம் பயம் இல்லாமல் நிச்சித்தையாக வாழ வேண்டும் இந்த ஆறு இருந்தால் அவன் சுகமே இவ்வுலகத்தில் வாழ்கிறான் அப்படிங்கிற சொன்னார் இன்னைக்கு இவ்வுலகத்தில் சுகமா இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துட்டோம் நாளைக்கு பார்க்க வேண்டியது இந்த ஆறு விஷயங்களையும் உட்புடனும்னு செலப்படார் இந்த ஆறு இன்னொருத்தன் நன்னா இருந்தா பார்த்து பொறாமப்பட கூடாது ரொம்ப தயையும் காட்டூடாது ஒருத்தர் தய சேவைதான் ஆனா தேவைக்கு மீறி தயை காட்டக்கூடாது எதுக்கெடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்லை திருப்தி இல்லை அப்படின்னு வாழவே கூடாது இது முதலான செலவற்றோடு இருந்தோம் நாள் இன்னும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுகிறார் என்ன அந்த ஆறு அதை எதில் இதை பிடிச்சுக்கணும் எத்தத்தை உட்டுடணும் அடுத்த நாள் கூடும் பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர்